ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று அபுலாக நிச்சயமாக அல்லாஹ் மூன்று காரியங்களை உங்களிடம் விரும்புகின்றான் மூன்று காரியங்களை உங்களிடம் வெறுக்கிறான் அவனை நீங்கள் வணங்குவதையும் எதையும் அவனுக்கு நீங்கள் இணை வைக்காமல் இருப்பதையும் கயிற்றை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பற்றிக் கொண்டு நீங்கள் பிரிந்துவிடாமல் இருப்பதையும் உங்களிடம் விரும்புகின்றான் இவர் ார் அதிக கேள்விகள் கேட்பதையும் செல்வத்தை வீணாக்குவதையும் உங்களிடம் வெறுக்கின்றான் என்று நபிசல்ல கூறினார்கள் ஒன்று ஏழு ஒன்று ஐந்து